அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே திருக்குற்பாக்களின் கருத்துக்களை முடிந்தவரை பொருள் தெரிந்து கொண்டு வருகிறோம் அர்த்தத்தை புரிந்து கொண்டு வருகிறோம் நமது சௌகரியத்திற்காக தலைப்புகளை வகுத்து கொண்டிருக்கிறோம் அறிவு நலம் மனநலம் சொல்நலம் செயல் நலம் உடல் நலம் என்று நாம் வகுத்து கொண்டு அறிவு நலத்தை விரிவாக பார்த்தோம் அறிவு நலம்ங்கிற தலைப்பில் எல்லாம் வகுத்து கொண்டு கருத்துக்களை பார்த்துருக்கிறோம் மனநலம் என்கிற தலைப்பிலே நாம் அன்புடைமை அடக்கமுடைமையை பார்த்து பிறகு அவாறுத்தலையும் சிந்தித்திருக்கிறோம் அன்பை வளர்க்க வேண்டும் பணிவாக பொறுமையாக புலநடக்கத்தோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம் ஆசையை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதையும் சிந்தித்திருக்கிறோம் இப்பொழுது நாம் பொறையுடைமை இல்லறவியல்ல இது பதினாறாவது அதிகாரமாக இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு பொறுமை வேண்டும் பொறையுடைமை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரணத்தோடையோ இல்லை அறியாமையாலேயோ அல்லது தனக்கு வரக்கூடிய ஒரு நன்மையை கருதியோ ஒருத்தன் நமக்கு தீங்கு செய்கிற போது நாமளும் அந்த கெடுதலை செய்யாமல் அறிவின் துணை கொண்டு நன்றாக பொறுத்து கொள்வது தான் பொறையுடைமை அப்படிங்கிற கருத்தை நம்ம நேரடியாக சிந்தித்தோம்னா பொறுக்கின்ற குணத்தை உடையவனாக இருத்தல் பொறுத்தார் பூமி ஆளுகிறாரோ இல்லையோ மன அமைதியோடு இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு அடிக்கடி நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்படுறோம் பொறுத்தா பூமி ஆளுறோமோ இல்லையோ அது பைப்ராடக்டாக இருக்கும் ஆனால் உண்மையிலே நமக்கு மன அமைதி அதிகமாகும் மனதில் வலிமை கூடும் மனம் நன்றாக உறுதி பெற வேண்டுமென்றால் பொறுமை குணம் மிகவும் அவசியம் பொறுமை இல்லாமல் இருந்தோமான வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சியை தொலைத்து விடுவோம் துன்பம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இருக்கும் நமக்கு மற்றவங்க சொல்லாலேயும் செயலாலையும் தரக்கூடிய துன்பங்களை எப்படி பொறுத்துக்கிறது அந்த பொறுக்கிற குணத்தை வளர்த்துக்கொள்வது எப்படி என்பதை பற்றித்தான் திருவள்ளுவர் இந்த பொறையுடைமை அதிகாரத்திலே நமக்கு உபதேசம் செய்கிறார் பொறுமைங்கிறதுக்கு இன்னும் சில விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு மற்றவங்க நமக்கு ஏதாவது கடும் சொற்களை சொன்னாலோ உடம்புக்கு துன்பத்தை கொடுத்தாலோ பொறுத்துக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் ஆன்மீக வாழ்க்கையில் மன அமைதியை விரும்புகிறவன் வாழ்க்கையில் பல அம்சங்களில் பொறுமையா இருக்கணும் படிக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க முடியும் ஆனால் விடாமல் இடைவிடாமல் படிக்கணும் பொறுமையாக படிக்கணும் குழந்தைகளை வளர்க்கறதில் தாய் தந்தையர்களுக்கு நிறைய பொறுமை வேணும் குழந்தைகளை வளர்க்கிறது கடினம் இருந்தாலும் குழந்தைகளை பெறுவதில் இருக்கிற மகிழ்ச்சி அவர்களை வளர்ப்பதிலும் இருக்க வேண்டும் குளிர் வெப்பம் இவற்றையெல்லாம் தாங்கிக் நமக்கு நோய் வந்தால் தாங்கிக்கிறது நம்ம உடம்பில் வர்ற நோயை தாங்கிக்கிறது நாம் முன்பு ஒரு தவறு செய்திருந்தால் அந்த தவறுலேருந்து நம்மளை திருத்திக்கிறதுக்கு சிறிது நாளாகும் அதுக்கும் நம்ம பொறுமையாக முயற்சியை மேற்கொள்வது இப்படி வாழ்க்கையில் பல அம்சங்கள்ல நம்ம பொறுமையை பழக வேண்டியது அவசியமாக இருக்கும் அதுக்காக நாம் இந்த பொறுமைங்கிற கருத்தை ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து பூஜை ரூம்லேயோ இல்லாட்டி கோவில்லேயோ எங்கேயாவது உட்கார்ந்து இந்த இப்போ நாம் படித்திருக்கிற எல்லா குரல்களையுமே குரட்பாக்களையுமே நன்றாக அதனுடைய பொருளோடு சிந்தித்து பார்க்கணும் யாருக்கு பொறுமையும் இடைவிடாத ஊக்கமும் முயற்சியும் இருக்கிறதோ அவர்கள் தங்களுக்கும் சமூகத்துக்கும் பெரிய நன்மையை செய்வார்கள் அதில் சந்தேகமே கிடையாது அவர்கள் அமைதியாக செய்வார்கள் ஆரவாரம் இல்லாமல் செய்வார்கள் ஆனால் மிகச்சிறந்த நன்மையை செய்து விடுவார்கள் சமுதாயத்திலிருந்து எந்த மதிப்போ மரியாதையோ எதிர்பார்க்காம புகழுக்கு கூட ஆசைப்படாமல் அவர்கள் நன்றாக செயல் இந்த அடிப்படையில் நாம் பொறவுடையமையை சிந்திக்க போகிறோம் நீங்கள் அந்த திருக்குறளை வரிசையாக சிந்திச்சு பார்த்தா தெரியும் பெரிய தீங்கு செய்தவனுக்கும் தீங்கு செய்யாமல் பொறுத்துக்கிறது அவனுக்கு நல்ல மீண்டும் தவறு செய்யாமல் இருக்கும்படி அவனுக்கு எப்படியாவது உணர்த்துவது அதற்குரிய முயற்சிகளை எப்படி மேற்கொள்ளணுமோ அப்படி மேற்கொள்கிறது நாம உடனே ரியாக்ட் பண்ணாமல் எதிர்ச்செயல் செய்யாமல் அறிவுபூர்வமாக அமைதியாக செயல்படுவது இது கடினம்தான் நம்மை சுற்றி இருக்கிற பெரியவர்கள்லாம் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கவும் கடமைப்பட்டிருக்கிறார்கள் வருங்காலத்தில் இருக்க வரக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் இதை கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பல கோணங்களில் நாம் இந்த குரட்பாக்களை படிக்கிறபோது இதை பற்றி சிந்திக்கலாம் நமக்கு எவ்வளவு கொடுமை செய்தாலும் நாம் அறிவிழந்து தீமை செய்யக்கூடாது அதைத்தான் இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் ஆழமாக சொல்லப் போகிறார் நாளையிலிருந்து நாம் குரட்பாக்களை எல்லாம் படித்து அதன் மூலம் இந்த புறையுடைமையின் சிறப்பை நன்கு உணர்ந்து கொள்வோம் திருவள்ளுவருடைய திருவடிகளை பற்றி அவருடைய வாழ்த்தை வேண்டுவோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்